வணக்கம் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி பதினாறாம் தேதி என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆறாவது விமன் ஆஃப் இந்தியா ஆர்கானிக் ஃபெஸ்டிவல் எனும் இந்திய பெண்கள் இயற்கை விவசாய விழா சண்டிகர் நகரில் நடைபெற்றது இரண்டு ஏஷியா காம்படிவ்னஸ் இன்ஸ்டியூட் எனும் ஆசிய போட்டி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட எளிதாக தொழில் துவங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியலில் ஆந்திர பிரதேச மாநிலம் முதலிடம் பெற்றுள்ளது மூன்று டூ தௌசண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் புத்திசம் என்ற புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் எனும் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு ஜலந்தர் நகரில் நடைபெற்றது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை அமைக்க மத்திய அரசு வழங்கியுள்ள தொகை எவ்வளவு இரண்டு எ குருசைடு எகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் மூன்று கேரள அரசு பேரிடர் நிவாரண வரியாக அதாவது கலாமெட்டிசிஸ் எத்தனை சதவிகிதம் அதிக வரியை இரண்டு ஆண்டுகள் விதிப்பதற்கு சரக்கு மற்றும் சேவைகள் வரி அமைப்பின் மானில நிதி அமைச்சர்களின் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி